அபு இப்ரா அதன் பின் மக்களே எதிரிகளை சந்திக்க விரும்பாதீர்கள் அல்லாஹுவிடம் ஆரோக்கியத்தை கேளுங்கள் எதிரிகளை நீங்கள் சந்தித்து பொறுமையாக இருங்கள் நிச்சயமாக சொர்க்கம் வாள்களின் நிழல்களுக்கு கீழ் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு மேகத்தை ஓட்டி செல்பவனே எதிரி படைகளை தோற்கடிப்பவனே எதிரிகளான அவர்களை தோற்கடிப்பாயாக அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று துவா செய்தார்கள் புகாரி இரண்டு முஸ்லிம் ஒன்று